أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم وفي فرقانه المجيب بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم السفار تتنزل عليهم الملائكة الا تخافوا ولا تخافوا و ابشروا بالجنة التي قُسمت لكم رباط الإمام فتح الدين في كتابه في سنة 700 أن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم إذا عظمت امتي الدنيا نُزعت قيمة الاسلام மேலான அவர்களின் அடிச்சோடுகளில்லை பின்பற்றிய சகாபாட்டில் சாபீரங்கள் மற்றும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரம் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரர்களே ராமிய நஞ்சங்களே பல தினமும் பொருளாக அமைந்து கொள்ளுமாறும் குறிப்பாக நாமும் உருளாக மாற்றம் இருக்கக்கூடிய நடுநிற்கியில் நான் ஒரு பற்றியில் தன்மையில் அல்லா தனி வாய்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக கையெழுப்பு உங்களுக்கும் அல்லாஹ் கரையாடுகிறேன் அல்லஹா போக்கு மகான காலா மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஐந்து கட்டங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் இரண்டு மோசம் காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரிய காலத்தையும் வைத்து கட்டங்களாக நம்ம நேரில் உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே தாயில வயிற்றுக்கு வந்ததுக்கு பின்பு நான்கு மாதங்கள் வருவரைக்கும் உயிர் கிடையாது மோசாகின நிலமையில் தாயுட வைத்திருந்தோம் தாயுட வைத்திலிருந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு பின்பு ஒரு பலவீனமான காலம் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எம்மால் ஒன்றையும் பிடிக்க முடியாது எமக்காக எமது பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நாம் பிடிப்பதாக இருந்தாலும் எமது பெற்றோர்கள் எமக்காக பிடித்தார்கள் பார்ப்பதாக இருந்தாலும் எமது பெற்றோர்கள் எமக்காக வேண்டி பார்த்தார்கள் ஒரு பலவீனமான காலம் அந்த கால முடிவதற்கு பின்பு மீண்டும் ஒரு ஆச்சரியமான ஒரு திருஹாச்சிரமான காலத்தை அன்பா எங்களுக்கு தந்திருந்தான் அந்த காலம் வாரிப காலம் முடிந்ததுக்கு பின்பு மீண்டும் பலவீனமான காலம் பலவீனமான காலம் அந்த பலவீனமான காலம் முடிந்ததுக்கு பின்பு மீண்டும் மௌன் இப்படியாக எங்களை வாழ்க்கையை அல்லாஹ் ஐந்து கட்டங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறார்கள் இரண்டு பலவீனம் இரண்டுப்பட்ட காலம் ஒரு ஆச்சரியமான எதையும் சாதிக்க முடியுமான காலத்தை வைத்து அல்லா அப்பாத நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வரைந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கையை எடுத்துக் கொண்டால் நாம் அறுபது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எழுபது எண்பது வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே எமது வாழ்க்கையில் ஒரு கோல்டன் காலமாக ஒரு பொக்கிட்டமான காலமாக மறக்க முடியாத காலமாக இருக்கும் என்று சொன்னால் அதே எமது வாழ் காலம்லம் கயார யார வயோதிபர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எந்த நிலவையில் இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கைகள் தெரியுமா எங்கட வாழ்க்கையில பணியை தவித்து இருந்த மாதிரி எந்த காலம் இருக்காது கண்ணியமானவர்களே அல்லூர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட உலமாக்கரை ஒரு பதினாறு வயசில் இருந்தே நாற்பது வயசு வரைக்கும் உள்ள காலம் வித்தியாசமான தைரியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறார் வித்தியாசமான செம்பையும் அல்லா தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே இந்த காலத்தில் ரத்தம் வேகமாக காலம் எதையும் செய்யமான காலம் எதையும் காலம் பெரிய வாழ்க்க ஒரு கோல்டன் காலம்ன்னால் அது வாலிப காலம் கணியமானவர்களே எ உடம்புல சக்தியோ எங்க தைரியத்தை தந்திருக்கிறானோ கண்ணியமான அந்த சிக்வத்துக்கு பின்னால அல்லாஹ் தங்க நியமத்துக்கு பின்னால மிகப்பெரிய தாப்பரியம் இருக்கின்றது குரான் ஹதீசும் பற்றி அதிகமாக பேச இருக்கின்றது படித்து தந்திருக்கிறார்கள் கண்ணியமான ரெண்டு முக்கியமான கேள்விகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கப்படுவோம் அதில் யாருக்கும் கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் எ வேண்டாது செய்யலாம் நடித்து கூட வாழலாம் மறைத்து கூட வாழலாம் பொய்யான வாழ்க்கை கூட வாழலாம் கண்ணியமானவர்களே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் மறைக்க முடியாத நாள் நடிக்க முடியாத நாள் கண்ணியமானவர்களே அந்த நாள் யாருக்கும் எக்ஸ்கூஸ் கிடையாது நாள் அல்லூ எங்கள்ட்ட கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி அடியார்களே உலக வாழ்க்கைய உங்களுக்கு பாத்தியமாக தந்திருக்கிறேன் அடியார்களே உலக வாழ்க்கையாக தந்திருக்கிறேன் தெனியமானவர்களே ஒவ்வொரு ஜுமாக்களையும் கணிக்கிறோம் சொன்னா ஒவ்வொரு வருஷங்களும் எங்களுக்கு தாண்டோம் சொன்னா ஒவ்வொரு ரமதாரையும் அறிந்து கொண்டே போறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது எங்களுக்கு தன் மிகப்பெரிய பார்த்திதான் இந்த வாழ்நாளை பற்றி நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் கயாமத்தினால் கேட்க போகிறார் வாங்கனே உலகத்தில் ஏனோ சானோண்டு வாழ்ந்து மரண மரண இந்த வாழ்க்கை சரித்திரம் படைப்பதற்காக தந்திருக்கிறான் நாம் இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான நிகழ்வுதான் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் கோடிக்கணக்கான குழந்தைகள் உலகத்தில் சாதாரணமான நிகழ்வாக இருந்தாலும் எங்கட மரணம் எங்கட வப்பான் எங்கட ஜன்கள் சாதாரண நிகழ்வாக இருக்கக்கூடாது எங்கட மவு சாதாரண நிகழ்வாக இருக்கக்கூடாது எங்கள இருக்க வேண்டும் வருனே எங்கள குடும்பத்தை சார்ந்தவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் மாத்திரம் இல்ல எங்கட மௌத்துக்கு பின்னால எங்களோட மகல்ல வாசிகள் பேச வேண்டும் ஒரு முக்கியமானவரை இழந்துட்டோம் எங்கள் ஊர் பேச வேணும் உலமாக்கள் பேச வேணும் மத்திய நிர்வாகிகள் பேச வேணும் மதரசாவுடைய நிர்வாகிகள் வாழ்க்கையை சாதாரணமாக வாழல்ல சரித்திரம் படைத்து வாழ்ந்திருக்கிறாரே ஏனோ தான் ஒன்று வாழ்ந்தது கிடையாது உலகத்தில் வாழ்ந்தவரே சரித்திரம் படைத்து வாழ்ந்தாரு கண்ணியமானவர்களே நாங்க மௌத்தாகினாலும் நாங்கள் எடுத்த முடிவுகள் எங்கள பேச்சுக்கள் எங்கட மச்சூராக்கள் எங்கள முயற்சிகள் எங்கள கனவுகள் மரணிக்க கூடாது நாம் உருவாக்கிய எமது பிள்ளைகள் உருவாக்கிய மாணவர்கள் உருவாக்கிய நட்பிரஜைகள் உருவாக்கிய வானிவர்கள் அவர்களுடைய திட்டங்கள் மரணிக்க கூடாது நாம் மரணித்தாலும் நாம் எழுதிய எழுத்துக்கள் மரணிக்க கூடாது கண்ணிய நாற்பது வருடங்கள் ஒவ்வது வாழ்ந்தது கிடையாது ஏனோ சாணது வாழ்ந்தது கிடையாது அவங்கள வரலாறு அவங்க இதுவரைக்கும் ஒவ்வொரு மத்திய பாடசாலைகளையும் அவர்கள் உலகத்தில் வாழ வந்த மக்கள் கிடையாது உலகத்தில் வாழ் சரித்திரம் படைத்தவர்கள் அவங்கள வாழ்க்கைய அவங்க வாழ்க்கைய ஏன் தான் உண்டு வாழ்ந்தவர்கள் கிடையாது நானும் ஏன குடும்பமும் ஏன் மனைவி மக்கள் வாழ்ந்தவர்கள் கிடையாது இமாம் இமாம் ரத்மகம் தான் இமாமுனா முஸ்லிம் ரத்மும் தான் மிகப்பெய் அறிஞரு மிகப்பை அறிஞர் சரப்பு சாரி இல்ல மிகப்பையை நாதாக்கல் உலமாக்கல் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க ஒவ்வாசாகினாலும் அவங்கள ஜனாதாக்கள் அவங்கள உடம்பு மண்ணுக்கு கீழே இருந்தாலும் கண்ணியமானவர்களே அவங்கள பெயர்கள் அவங்கள எளிதில் எழுத்துக்கள் அவங்கட கவலைகள் அவங்கள மசோராக்கள் இருவரைக்கும் மரணித்ததுக்கு இடையாக இருவரைக்கும் மரணித்ததுக்கு இடையாக மாணவர்களே இல்லையா தான் பல நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் அவர்கள் மரணித்தாலும் அவர்கள் கவலைகள் இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமான இந்த மத்தியினுடைய ஆரம்பத்திற்கு மிகவும் ஒரு ஒரு அத்திவாரமாக இருந்த கசாவத்த ஆரின் புலவர் என்று சொல்லக்கூடிய பல நூறு பல நூத்தி இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனிதர் ஆனால் கண்ணியமானவர்களே இன்றைக்கு அவங்க எல்லாத்தையும் முழு உலகமும் இன்றைக்கு அவங்களை பற்றி பேசுவது என்று சொன்னால் அவங்க ஏனோ தானோ செல்பிக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது இலங்கை முஸ்லிங்களுடைய அறிவு சந்தை சொல்றோம் இலங்கை முஸ்லிங்களுடைய கல்விக்கு மறுமலர்ச்சி கொடுத்தவர் சித்திரப்பை என்று சொல்றோம் கண்ணிய மாணவர்களே அந்த சித்திரப்பையை உருவாக்கினரே எங்களுடைய ஊரை சேர்ந்த கசாத ஆதிக்குளம் அந்த சித்திரப்பை அவரை உலகத்துக்கும் காட்டினது அவருக்குள்ள அந்த ஆளுடைய நாட்டுக்கும் காத்தினதே இந்த கசாவத்தாக ஒவ்வொரு சில கல்விக்கு பின்னாலும் கசாவத்த ஆளின் ஒருவருடைய ஒரு முயற்சி இல்லாம கிடையாது அஸ்லாம் அஸ்லாமத்தினுடைய எடுத்துக்கொண்டாலும் கண்ணியமானவர்களே அவங்க கிட்டத்தட்ட முப்படங்கள் கடந்தாலும் அவர்களை பற்றி பேசுறாங்க வாழ்க்கைகள் ஏனோ தான் முடித்துவிடக் கூடாது ஜனாதக வச்சு உலமாக்கள் பேச வேண்டும் வபாத்தாகிறது சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்புக்கு முன்னால ஒரு ஆணி வபாத் அப்பாத் நடக்குது மூணு கிழம போனதுக்கு பின்னாலையும் இதுவரைக்கும் அவங்களை பத்தி சோசியல் மீடியால எழுதுகிறாங்க வாழ்ந்தவர்கள் கிடைக்கும் மக்கள்ல சிறந்தவர்கள் யார் தெரியுமா மண் அன்ப அவர்களின் மக்களுக்கு யாரெல்லாம் பிரயோசனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்கதான் மக்கள்ல சிறந்தவர்கள் எனவே எங்கள வாழ்நாள் எப்ப முடியுதோ யாருக்கும் தெரியாது பிரயோசனமாக கழிக்கிறதுக்கு உம்மத்துக்காக கழிக்கிறதுக்கு கண்ணியமானவர்களே எங்களுக்கு பணம் அது பணம் தேவை கிடையாது ஒவ்வொருத்தர் முயற்சிகள் கவலைகள் தான் தேவை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சுபானல்லா நிர்வாகம் மிகப்பெரிய தியாகம் செய்கிறார்கள் தகவந்தர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்கிறார்கள் ஊர் தலைவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நோய் வாய்ப்பு நேரங்களை எடுத்துக்கொண்டே வீட்டையும் பார்க்க வேண்டும் தொழிலையும் பார்க்க வேண்டும் சமூகத்தையும் பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே இப்படியானவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் வாங்க வேண்டும் யாமத்தின அல்லா கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி போல அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட் ஆக தந்திருக்கிறது எங்க வாலிபகாரம் இந்த வாலிப காலத்தை பத்தி அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக மாத்திரம்ிட்டு அத மட்டும் கண்ணியமானவர்களே எங்களே நாங்கள் எப்படி சந்திக்கிறது நாளும் ஒவ்வொரு நாளும் வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடிகளையும் நாங்கள் கருத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு வினாடிகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போறோம் எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்க போகின்றது இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாம் கழிக்க முடியுமோ பணம் இருக்குது வசதி இருக்குது பேரண்ட் தந்து இருக்கிறாங்க நினைச்ச மாதிரி வாழ் நாங்க நினைச்சு கண்ணியமானவர்களே அன்பாந்த வாழ்வர்களே இது ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டயபெட்டிக் வருவோம் அதுக்கு பின்னால மக்கள் வருவோம் கொஞ்சம் என்ன தாடி பழுக்கட்டும் அதுக்கு பின்னால மக்கள் வருவோம் அதுக்கு பின்னால முன்சப்புக்கு வருவோம் கொஞ்சம் எங்களுக்கு நோய் வரட்டும் அதுக்கு பின்னால எங்கள் வீடுகளுக்கு அழைக்கிறாங்களே அவர்களுக்கு கொஞ்சம் நோய் வரட்டும் வரட்டும் எங்களுக்கு ஏதாவது நடக்கட்டும் அதுக்கு பின்னால மத்திக்கு வருவோம் அந்த காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் எங்களை பண்ணாக இருக்க விடுங்கோ கொஞ்சம் தொழில் பண்றோம் கண்ணியமான ஒரு அன்பார்ந்தவர்களே எத்தனையோ வாழ்வர்கள் இதே கனமோட இருந்தார்கள் கொஞ்சம் பெரியார்க்கு பின்னால கொஞ்சம் வயசு போனதுக்கு பின்னால மஸ்திலே கழிப்பேன் குரானோட கழிப்பேன் தொழுகையை விட மாட்டேன் என்று சொன்னவர்களெல்லாம் கனியமானவர்களே மஸ்துக்கு வரல்ல அவர்கள் மாற கபுரா மாறித்தார் அல்லா மன்னிக்க வேண்டும் அல்லா சௌபாவை நக்ஸீபாக்க வேண்டும் இன்றைக்கு இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கேட்டு பாருங்களோ அவங்க யாரும் வாலிபத்தில் அடைஞ்சதுக்கு பின்னால முன்சப்புக்கு வருவோம் நினைச்சவர்கள் கிடையாது வாலிபத்தை அல்லாவுக்கு விருப்பமான முறையில் கடித்தவர்கள் அதுதான் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்க அவர்க்கும் விருப்பமான முறையில் எழுத்து வைத்திருக்கிறேன் கண்ணியமானவர்களே கொரோனா பீரியட்ல கொரோனா பீரியட்ல எத்தனையோ வயோதிபர்கள் எத்தனையோ வயோதிபர்கள் மசிதுக்கு வர சந்தர்ப்பம் இல்ல மசிதுக்கு வந்து முசல்லால சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல என்று எத்தனையோ வயோதிபர்கள் கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை முசல்லாலும் செய்ய வேண்டும் அல்லாத தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே எங்களுக்கே இந்த பாக்கியம் இல்லவில்லை இருக்கிறோம் எவ்வளோ பின்னுக்கு இருக்கிறோம் உங்களால போய் பார்த்தா உங்க போய் பார்த்தா வயோதிபர்கள் நடக்க கூட முடியாது விழுந்து சவாப் செய்யறாங்க கண்ணியமாக அவங்க ஆசை தெரியுமா அல்லாத பைப்பு அழகான முறையில சவாப் செய்ய வேணும் என்னடைய சினியோ பாலிவர்களுக்கு பணம் இருக்குது சக்தி இருக்குது போகும் போகும் அந்த கடமைகளை இன்றைக்கு இந்த மத்தியில எல்லா மத்தியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கை சேதங்கள் நன்றி ஆரம்பிக்க கூடிய நேரத்திலையும் சுபகுடைய அந்த சப்புகளையும் வாங்கிபர்கள் மிகவும் கொஞ்சமான ஒரு கூட்டம் தான் இருக்கிறாங்க சமூகத்திலே எதிர்காலம் வாலிபர்கள் இந்த சமூகத்துடைய பொதுகளுக்கு வாலிபர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே இல்ல அல்லா எத்தன சரித்திரங்களை பேசிருக்கிறான் வாலிபர்கள் முன் வந்தா வாலிபர்கள் கொஞ்சம் சிந்திச்சா அரசியலுடைய மாற்றங்களுக்கும் காரணம் வாதிபர்கள் அல்லாஹு ஒரு ஆச்சரியமான சம்பத் வச்சு பேச இருக்கிறார் எப்ராஹிம் ஹரேஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அறுபத்தி மூணு இடங்கள் அல்லது மேல அல்லா பேச இருக்கிறான் அல்லா பேசுறான் அலேஹி அவங்களை பத்தி அல்லா பேசும் பொழுது அல்லா பேசக்கூடிய வார்த்தர் இப்ராஹிம் ஒரு வாரிபர் இப்ராஹிம் அலைஹி சலாத்து ஒரு வாலிபர் ஒரு வாலிபராக இருந்து முழு உலகத்திற்கும் சரித்திரத்தை படைக்க விட்டார் எப்ராஹிம் அடைகின்ற பிரச்சாரத்தின் பொழுது அவங்களுக்கு எதிராக கனிமாதவர்களே ஒரு குடும்பம் கிடையாது ஒரு சின்ன கூட்டம் கிடையாது முழு நாடும் முழு அரசாங்கமும் முழு அமைச்சர்களும் எப்ராஹிம் அழைகின்ற எதிராக இருக்கும் பொழுது கனி மாணவர்களே தனி மனிதன் இபராஹிம் அலைத்தலாம் பாப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது குடும்பமும் சப்போர்ட் கிடையாது இபராஹிம் தனி மனிதனாக இருந்து மிகப்பெரிய சரித்திரம் படைத்தார்கள் குவான் பேசு கனிமானவர்களே ஒவ்வொரு ஜிமாவுடைய நாளிலையும் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு சூறம் சூரசு ககத்துல மூணு சம்பவங்கள் அங்க முக்கியமான சம்பவம் சூரசு அந்த பெயர் வைக்கப்பட்ட ஆராய்ச்சி பெயர் கொண்டிருக்கிறாங்க இதே போல சம்பவம் நடக்க முடியுமா இதே போல சம்பவம் உலகத்தில் நடக்க முடியுமா வாலிபர்கள் நடத்தி சரி படைத்து காட்டினார்கள் அந்த காலத்தில் எதிராக சில வானிபர்கள் முழு நாடும் அந்த அரசனுக்கு எதிராக அரசனுக்கு சார்பாக அல்லாது எதிராக சிலை வணக்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது சின்ன கூட்டம் சில வாலிபர்கள் உள்ளத்தனை நாங்கள் அல்லாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களை ரப்ப அல்லா காலு ரப்பாசிவர்கள் அல்லா அந்த வாலிபர்கள் பேசின வார்த்தையையும் அல்லா பேசிருக்கிறார் என்று சொன்னால்வர்களேபத்தினால் வரைக்கும் அந்த வாலிபர்கள் பேசின வார்த்தை புரா இடம்பெற்ற அந்த வாலிபர்களிட முயற்சி எப்படி இருக்கும் சரித்திரம் எப்படி இருக்கும் கண்ணியமானவர்களே அந்த வாலிபர்கள் அரசனுக்கு எதிராக சில கோஷங்களை இருந்தார்கள் முழு நாடும் முழு ஊரும் அரசாங்கமும் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர்கள் இடத்துக்கு ஒரு குகைக்கு போறாங்க குகைக்கு போய் அங்காளம் எதிராக இருக்கும் பொழுது அந்த குகைக்கு போனதுக்கு கொஞ்சம் தூங்கி தூங்குறாங்க போனது குடும்பத்துடைய பிரச்சனை இல்லை அவங்க குகைக்கு போனது பிரச்சனை இல்லை அவங்க குகைக்கு போனதே உலகங்களாகவும் கிடையாது அந்த வாழ்க்கைகள் குகைக்கு போனதே உம்மத்துடைய சிக்கருக்காக வேண்டி வேண்டி தீனை உலகத்தில் நிலைதாக்க வேண்டும் என்று அந்த வாழ்வுகளுக்கு வந்த கவலை மகான்தான் குகைக்கு போனாங்க அந்த வாதிவர்கள் பேசிக்கொண்டாங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது கன்னியமானவர்களே அதுதான் அந்த முயற்சியை வெற்றியாக்கூறு வருடங்கள் தாண்டி தூங்குறாங்க நாங்க ஒரே இடத்துல தூங்கின ஒரு வருஷம் ஒரே இடத்துல தூங்கிட்டோம் கன்னியமானவர்களே எவ்வளவு உடம்புல மாற்றம் வருது வருடங்கள்வர்களே அந்த சுபானந்த ஒ அந்த குகைக்கே அல்லா அவர்களுடைய முயற்சியை நான் வரைக்கும் ஒவ்வொரு ஜுபாவிலையும் பேச வைத்திருக்க ஒவ்வொரு நாங்களையும் சூரத்திற்காக வாலிபர்கள் கொஞ்சம் காத வைக்க எப்படி புரான தரிசனம் படைத்தார்களோ எப்படி வாலிபர்கள் முயற்சி செஞ்சால சிந்தித்தினால வாலிபர்கள் கவலப்பட்ட இதுவரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில கிடைக்கிதுன்னு சொன்னா அதுக்கு தொண்ணூறு வீதமான தொண்ணூறு வீதமான முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை பற்றி பேசுகிறோம் கண்ணியமானவர்களே அதில் அதிக மாணவர்கள் அவங்கள வயோதிபர்கள் வச்சுட்டு முதலாவது இருக்கிறாங்க முப்பத்தி எட்டு வயசு எதையும் கிடைமானவர்களே ரெண்டு மூணு வருஷத்துக்கு பின்னால ரசூல பாக்கிறாங்க حضرت عمر اللہ تعالی மிகப்பெ முக்கிய நபர் மிகப்பெரிய வீரர் ஒரு முயற்சி அந்த மிகப்பெரிய சகாபியாக மாறினாங்க முழு உலகமும் அதுக்கு உணருடைய ஆட்சியை எதிர்பார்க்கிற அதிகமான பார்லிமெண்ட்ல அது உணருடைய அந்த ஆட்சியை எதிர்பார்க்கிறாங்க இனியமானவர்களை நபிகளை சதாசெல்லாம் ஒரு முக்கியமான படை அந்த படையில முக்கியமான சகாபாக்கள் வயூலிவ சகாபாக்கள் ஆரம்ப சகாபாக்கள் அந்தஸ்து கூட சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரிவு செஞ்சது பதினேழு வயசு சகாவிசாமத்தி கொடுத்து மேற்பட்டோசத்தோட நபேம் வந்து சுத்தி வட்ட பண்ணதுக்கு பின்னால எல்லா சகாபாக்களும் முக்கியமான சகாபாக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் மக்கான கவர்னரானி கவர்னராக உருவாக்குறாங்க பேசுகிறோம் புராமும் நியுடைய சொன்னாவும் நதியுடைய சீராகவும் வாழ்க்காக முக்கியத்துவம் என்ன சென்ற என்ன சென்றிருக்கிறோம் சமூக தலைமை நிர்வாகிகள் நாங்கள் ரசூல்லாத சொன்னாவ படிக்கிறோம் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யிறோம் மத்தியில் ஒவ்வொரு நிர்வாகம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்க பதிவு சொல்ல வேண்டும் மத்திக்கு தூரமாக அந்த வாலிபரையும் மத்தியோடு சொன்னால் தான் எதிர்காலம் எங்கள சமூகத்துடைய தலைவர்களாக உருவாக கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சேற்றுடைய சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றாரு எங்க சேற்றுக்கு வரக்கூடியவர்கள் கடைசி வயசு மூணு வயசு மூணு வயசு முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றாரு நீங்க உங்களோட வாலிபர்களை மத்திதோட இணைக்கலன்னு சொன்ன வாலிபர்களை மத்தி தொட்டு தூரமாக்கணும் எங்களுக்கு இதே நிலவ எனவே வாலிபர்களாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால நாங்க பேச வேண்டும் சமூகம் எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்த்து எதிர்பார்க்கும் எங்களை தலைச்சி மேல வச்சு எதிர்பார்க்க எனவே வாலிபர்களாகிய நாங்க யகோதிகளிட யூதர நசாராக்களுடைய வழக்கை மாற்றிக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை வீணாக்க கூடாது இன்றைக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கும் எங்களை சார்ந்த வால இருக்கிறார்க்கு மேற்பட்ட ஊர்ல போதைக்கு அறிவாங்க சமூகமே நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் நிர்வாகம் எங்களை அழைக்கல் சொன்னாலும் நிர்வாகம் எங்களை அழைக்கல சொன்னாலும் யார் எங்களை அழைக்கல் கண்ணியமானவர்களே அன்பார்ந்தவர்களே பாவத்தை நாங்க விட வேணும் நபியுடன் குளித்து போட்டுக் கொண்டிருக்கிறோமே எங்களை முடியல எங்க ஆடைகள் தான் இல்ல எங்க மீத்திரிகள் ஒவ்வொரு நேரத்திலையும் நபியுரி சுய் கொண்டிருக்கு யார் பார்க்க எனவே அதை நான் உள்ள தாழ் கையில் யோசிக்க சமூக தலைமையர்கள் வாலிபர்களை நல்ல முறையில் அனுசரித்து அவங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல பெற்றோர்களாகி நாங்கள் பெற்றோர்களாகி நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வாரிவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நல்ல முறையில வழிபடுத்து எனவே மது அல்லாஹுக்கு சுகா நோட்டாரா எங்களோட வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து பணிக்கிறதுக்கு நம் அனைவருக்கும் கேட்பு செய்யும் குற்றமுறை அதிகமானபர்கள் இருக்கிறாங்க சகாபாக்கல் வாரிவர்கள் எப்படி சமூகத்துக்காக இருந்தார்களோ அதே போல எங்களோட வாரிதர்களையும் பாக்குவார யாரா எங்களோட வாழ்க்கைய நீ பாத்தியமாக தந்திருக்கிறாய் எங்களோட வாழ்க்கையாக தந்திருக்கிறாய் எங்களோட வாழ்க்கைய சரித்திரம் படுத்தி செய்வாயாக பெற்றோர்களோட வாழ்க்கையில வளர்க்க செய்வாயாக யாரா பெற்றோர்களுக்கு கிடுமை செய்வதை பாத்தியமாக கருதக்கூடிய பின்னர்களாக நம்ம அனைவரின் பெற்றோர்களுக்கு கிடும செய்கிறதே பாரமாக காணிடாதே யாருவா பெற்றோர்களும் இருக்கிறாங்களோ சுர்க்கு பூஞ்சோலைய மந்திரமானே ரம்மா